மால் பிரமன் எிலமிகு தேவரல்ல இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை எதிர்கொள்ள என்னை மத்தையானை அருள்புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரன மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம் பெருமான் நம் தமர் ஊரன் என்ற நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே